வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களே இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக ஈரோடு தமிழரசு வாருங்கள் திருக்குறளை ரசிப்போம் நாம் எல்லா நேரங்களிலும் சரியாக நடந்து கொள்வோமா என்பது நிச்சயமாக தெரியாது நாம் நமக்கு தெரியாமல் சிற்சில தவறுகளை செய்யலாம் சிலரோ தெரிந்திய கூட தவறுகளை செய்யலாம் ஆனாலும் கூட நாம் எப்பொழுதுமே செய்யக்கூடாத தவறுகள் என சில தவறுகளை சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் அத்தகைய தவறுகளை நாம் ஒரு பொழுதும் செய்ய நினைக்க கூடாது ஒரு பிரபலமான திருடன் ஒருவன் இருக்கிறான் அந்த பகுதியில் அந்த திருடனின் பெயரை சொன்னால் எல்லோருமே அச்சப்படுவார்கள் இன்னும் சொல்ல போனால் இரவு நேரங்களில் பெண்கள் மட்டுமல்ல ஆண்கள் கூட தனியாக பயணம் மேற்கொள்வதை தவிர்த்து விடுவார்கள் காரணம் என்னவென்றால் அந்த திருடனின் பயம் இத்தகைய சூழ்நிலையில் காட்டு ஒரு பெண் தனியாக நடந்து செல்கிறான் வழி துணைக்க கூட உடன் யாரும் இல்லை நேரத்தில் அந்த ஏற்பட்டு விடுகிறது பிரசவ வழியால் துடிக்கும் அப்பெண் உதவி கேட்டு கூக்குற எழுப்புகிறார் வேறு மனித நடமாட்டுமே இல்லை அந்த நேரத்தில் அந்த வழியாக அந்த திருடனே நடந்து வருகிறான் பெண்ணின் கூக்குரலை கேட்ட அந்த திருடன் உடனே ஓடி வருகிறான் வந்து பார்த்தால் பெண் பிரசவ வழியால் துடித்துக் கொண்டிருக்கிறாள் இதை பார்த்த அந்த திருடன் உடனடியாக அப்பெண்ணிற்கு உதவி செய்ய நினைக்கிறான் அந்த பெண்ணோ ஐயோ இத்தகைய சூழ்நிலையில் இந்த திருடனிடம் வந்து மாட்டிக்கொண்டோமே என்று அச்சப்படுகிறாள் ஆனால் அந்த திருடன் மிக பொறுமையாக அந்த பெண்ணிற்கு உதவி செய்து குழந்தையை கையில் தொப்புள் கொடியை அறுத்து குழந்தையை சுத்தம் செய்து பெண்ணிடம் மீண்டும் கொடுக்கிறார் பெண்ணிடம் கொடுத்த பிறகு அருகிலே இருந்த குளக்கரைக்கு சென்று தண்ணீர் எடுத்து வந்து அந்த பெண்ணிற்கு குடிப்பதற்காக கொடுக்கிறான் கொடுத்த பிறகு தான் வந்த வழியாக நடந்து சென்று விடுகிறான் மீண்டும் ஒருமுறை கூட அந்த பெண்ணின் முகத்தை திரும்பி கூட அவன் பார்க்கவில்லை அப்போது அந்த பெண் உலகிலேயே இவனல்லவோ மிக உத்தமமான மனிதன் இவனைப் போய் எல்லோரும் திட்டுகிறார்களே என்று மிக பெருமையாக நினைத்தார் ஆக நாம் எத்தகைய தவறை செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் பிறருடைய மனைவி என்று தெரிந்த ஒரு பெண்ணை நாம் தவறாக பார்க்க கூடாது அவ்வாறு பார்க்காமல் இருந்தாலே எல்லா நன்மைகளும் நம்மை வந்து சேரும் இதை வலியுறுத்தும் வள்ளுவர் நாம் அரண்மலியுறுத்தக்கூடிய வழியில் நடக்காதவர்களாக இருக்கலாம் அல்லது அறவழியில் இருந்து தவறி கூட இருக்கலாம் ஆனாலும் பிறருடைய மனைவியை தவறாக பார்க்காமல் இருந்தால் அதுவே நல்லது என்று வலியத்துகிறார் ஆகையால் வள்ளுவன் கூறிய வழியில் நமக்கு நன்மை வந்து சேரக்கூடிய பாதையில் என்றென்றும் வாழ முயற்சிப்போம் திருக்குறள் அறத்துப்பால் அதிகாரம் பதினைந்து பிறன்இல் விளையாமை குரல் எண் நூற்றி ஐம்பது அரண்வரையான் அல்ல செய்யினும் பிறன் வரையான் பெண்மை நயவாமை நன்று மீண்டும் குரல் அரண்வரையான் அல்ல செய்யினும் பிறன் வரையான் பெண்மை நயவாமை நன்று இந்த நூற்றி நாட்களாக திருக்குறளை கேட்டுச் சுவைத்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள் தொடர்ந்து இணைந்திருங்கள் இன்னும் எல்லா குரல்களையும் உங்களோடு பகிர்ந்து நானும் தயாராக இருக்கிறேன் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி